दारुल हुदा ओर அறிமுகம் यल्ला புகழும் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே இறை अरुलुम ஈடேற்றமும் நபி मुहम्मद सल्लल्लाहु அலிஹு வசலம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் அவர்களை பின்பற்றும் அனைவருக்கும் உண்டாகட்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு தாருல் ஹுதாவை அறிமுகம் செய்வதன் வாயிலாக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 அவர்களுடைய சமுதாயத்தினர் அனைவரின் மீதும் இந்த பணி கடமையாக்கப்பட்டது மேன்மை மிக குர் ஆனும் சிறப்பு மிகு நபிமொழியும் இதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன எனவே இயன்ற அளவு அனைத்து வழிகளிலும் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமியை அறிமுகப்படுத்துவதும் அதன் உயர்வுகளை விலக்கி சொல்லி அதன் பக்கம் அழைப்பதும் தாருல் ஹுதாவின் முதல் பணியாகும் கற்பித்தல் இஸ்லாமியை அறிய விரும்பும் சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் மேன்மை மிக குர் ஆன்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 அதை எம்பி திரியாக பதிவு செய்து கொடுத்தால் எங்கும் எல்லோரும் கேட்க வசதியாக இருக்கும் என்று ஆவல் தெரிவித்தார்கள் அதற்கு இணங்கவே இந்த குறுந்தகடு வெளியிடப்படுகிறது ஒத்துழைப்பு தந்த சகோதர சகோதரிகள் ஒளிப்பதிவு நிறுவனத்தார் அனைவருக்கும் இறைவன் நேர்வழியும் இம்மை மறுமையின் அருள்வளங்கள் அனைத்தையும் வழங்குவானாக ஆமீன் محمد وعلى اله وصحبه اجمعين